ஓம் நமோ விதிய சம்பிரதாய வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரானேஃபலம் ாநாதி கதம் தைருப்பேதிஃபலம் ஆதிர்ஃபல தாாஜன்மேஷ்ஜன்ம பித்து கௌடபாதாச்சாரியர் சிருஷ்டி சிருஷ்டி பிரக்கிரியா அப்படின்னா சிருஷ்டியை பற்றின உபதேசங்களில் இருக்கிற வேறுபாடுகள் எந்த வேறுபாடாக இருந்தாலும் சரி சிருஷ்டி சத்தியம் கிடையாது சத்தியம் இல்லாத சிருஷ்டியில் எத்தனை நீங்கள் பேதத்தை சொன்னாலும் அந்த பேதங்களெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான சிருஷ்டி பிரக்கிரியெல்லாம் நிராகரணம் பண்ணுகிறார் நீக்குகிறார் ஜெகன் மித்யாத்வத்தை நிரூபிப்பதற்காக அதை விட ரொம்ப முக்கியம் அஜாதிவாத நிரூபணார்த்தம் அத்வைத தரிசன நிஷ்டா பிராப்தியர்த்தம் அத்வைத தரிசன நிஷ்டைக்காக வேண்டி எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அதெல்லாம் நிராகரணம் பண்ணுகிறார் கௌடபாதாச்சாரியர் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி பதினாலாவது ஸ்லோகம் பதினஞ்சாவது பதினஞ்சு ரெண்டு கார்கையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நாமே இதை பற்றி அடிக்கடி பேசியிருக்கோம் பேசின்னு இருக்கோம் பேசுவோம் ஆனாலும் அதனுடைய மூலத்துக்கு போனோம்னா தெளிவு போயிடும் மூலத்துக்கிட்ட போகிற வரைக்கும் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மூலத்துக்கிட்ட போயாச்சுன்னு சொன்னால் அங்கே சில கேள்விகள் தர்க்கூர்வமான சில கேள்விகள் கேட்கப்பட்டால் அங்கே அதற்கு பதில் சொல்ல முடியாது தர்க்கத்தினால தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்கு நிறைய பிரமாணம் இருக்கு இருந்தாலும் தர்க்கத்தை நம்ம விடுறதில்லை ஏன்னா நம்ம மனசு தர்க்கத்தை விரும்புகிறது ஆனால் மனசு தர்க்கத்தை விரும்பினாலும் தர்க்கத்துக்கு ஒரு தர்க்கம் சொன்னால் புரியது இல்லையா லாஜிக் லாஜிக் அனுமானம் ஊகம் தமிழில் ஊகம்னு சொன்னால் புரியும் சுலபமாக ஊகங்கிறதே சம்ஸ்கிருதம் ஊகங்கிறதே சம் சம்ஸ்கிருதம்தான் ஊகத்துக்கு தான் இன்னொரு பேர் அனுமானம் ஊகத்துக்கு பேர் தான் இன்னொரு பேர் தான் அனுமானம் சங்கராச்சாரியார் மாயைக்கே அனுமையானே தான் சொல்கிறார் காரிய வச்சு அனுமானம் பண்ணப்படுற காரணம் மாயா காரியத்தினால அனுமானிக்கப்படுகிற மாயின அனுமானிக்கப்படுகின்ற ஒன்றுக்கு பெயர் மாயை இந்த காரண் காரியம் சொன்ன காரியம் வந்து புரியல காரியக்கு காரணமா இருக்கிற அம்சம் தான் அதுவும் புரிய இருக்குதான் அதுதான் காரணம் புரியலே இந்த காரியம் சரியா புரியலேன்னு சொன்னாலே அதுதான் மாயும் புரியாத புதிராக இருப்பதுதான் மாயை கேட்டோம் எதுக்கு சொல்றேன்னா இந்த தர்க்கம் இருக்க தர்க்கத்தை நம்ம தர்க்கத்தை கொண்டே தர்க்கம் சரி வராதுன்னு நிரூபி சொல்றோம் ஆனாலும் புத்தி ரொம்ப எதில் ஜாஸ்தி ஈடுபாடு உடையதுன்னா தர்க்கத்தில் தான் ஈடுபாடு உடையது இந்த ரேஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் நமக்கெல்லாம் நம்ம அவ்வளோ ரேஷனல் திங்கர்ஸ் கிடையாது கௌடபாத காரியை பார்த்தா தான் தெரியும் அவங்களாம் எவ்வளோ ரேஷனல் திங்கர்ஸ் இப்போ இருக்கிற இருக்கிற இப்போ இவங்கெல்லாம் என்னமோ ரொம்ப திங்க் பண்ணி ரேஷனல் திங்கிங்கில் டெவலப் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கிற நாஸ்திகர்கள் சுயமரியாதை கட்சி இவங்கெல்லாம் ரொம்ப ரேஷனலாக ரொம்ப ஆழமா டீப்பா திங்க் பண்ணிருக்கோம் நினைச்சுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்னன்னா அல்பர்க்க ஆபாச தர்க்க ஏதோ தர்க்கம் இருக்கிற ஆபாச தர்க்கம்னா என்ன தர்க்கம் மாதிரி இருக்கிற தவிர இவங்களோட தர்க்கமே கிடையாது அவங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கு இல்லையா நாஸ்திகர்கள்லாம் பேசுறாங்க இல்லையா அவங்க என்னமோ தர்க்க போறது இது பகுத்தறிவுங்கிறான் அந்த பகுத்தறிவை பற்றி ஆராய்ச்சி பண்ணினா பகுத்தறிவே ஓடி போயிடும் பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது வந்து ஆபாச பகுத்தறிவு வாஸ்தவமான பகுத்தறிவே கிடையாது பகுத்தறிவில் எவ்வளவு எண்டுக்கு போக முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இன்னும் எப்படியும் பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா அது கிளாரிட்டி போயிட்டே இருக்கு தர்க்கசாஸ்திரத்துடைய புத்தகத்தெல்லாம் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அதெல்லாம் ஆரம்பித்தா இது இருக்கு இல்லையா இப்போ நம்ம இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா இதை விட இருபது முப்பது மடங்கு டெப்த் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு மெயின் பெருசாக பொறுமையாக யோசிச்சுட்டே இருக்கணும் தீட்டணும் போட்டு இதை வந்து அடிக்கடி தீட்டி தீட்டி பார்க்கணும் பாருங்கள் அதை விட பல மடங்கு புத்தியை தீட்டிப்போம் தர்க்கசாஸ்திரம் இருக்கு அதை படித்து பார்த்தா தெரியாது நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு பெரிய பண்டிதரை பார்த்தேன் வேற யாரும் இல்லை சிங்கே சங்கராச்சாரிய தான் அவர்கிட்ட பேசினேன் பேசுகிறதே நான் சொன்னேன் இந்த சித்தாந்த முக்தா அப்படின்னா அது பால பாட்டம்னா அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு சித்தாந்த முக்தா அப்படிதான் பெரிய புஸ்தகம் அவர் அதை பால பாட்டம்னு சொன்னார்ன்னா அதுக்கப்புறம் நம்ம வாயத்திற்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொன்னார் அவர் பேரெலாம் சில அதெல்லாம் இருக்கப்பா அப்படின்னு சொன்ன அதனால தான் அவருக்கெல்லாம் வந்து வேர்ல்டில் வந்து ட்ரான்சாக்ஷனே அவருக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது பெரிய சுவாமியாக இருக்கார் மட்டாதிபதி பெரிய பீடம் ஆனால் அவர் வந்து அதை எப்படி ஹேண்டாக பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கினேன் ஆனால் அவருக்கு இந்த தர்மம் தர்க்கம் ரெண்டுலேயும் அப்படி ஒரு இது தர்மத்தில் ரொம்ப நிஷ்ட அதே மாதிரி தர்க்கத்தில் ஈடு இணையில்லாத ஞானம் அசைக்க முடியாது அது மாத்திரம் இல்லை ஜான் அது அது மாத்திரம் இல்லை பாஷை எட்டு பாஷை சர்வசாதாரமாக பேசுவார் அநாயாசமாக பேசுவார் பொன்னியாசமாக எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய சதஸ்தலையெல்லாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க இவருக்கு இது தெரியு நினச்சின்னு சில பேர் பேசுவாங்க ஒன்றும் பேசப்பட்டார் பேச கடைசியில் அவர் அவருடைய அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் ஆரம்பிப்பார் அத்தனை பேர் வாயும் அடைஞ்சிட்டு காரணம் பேர் அது அவ்வளவு அழகாக பண்ணுவார் சொல்றேன் ஒரு மகிமை இதெல்லாம் பெரிய சாட்சாத் சரஸ்வதி அதில் கிடையாது இது சொல்றேன் தர்க்கம் இருக்கே அந்த தர்க்கத்தை விடுறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கவே கொடுக்காது தர்க்கம் தர்க்கத்துக்கு இடம் தர்க்கம் வந்து நிற்காதுன்னு தெரிஞ்சாலும் தர்க்க புத்தி போகாது தர்க்கத்துக்கு வந்து ஒரு முழுமை கிடையாதுங்கிறது தெரிஞ்சால் கூட தர்க்கத்தை நாடுற புத்தி இருக்குது பாருங்கோ அது ஓயவே ஓயாது அப்போ அதில் அப்பப்போ அதுக்கு வந்து கிளாரிட்டி வந்துட்டே இருக்கணும் அது ஒரு ஆனந்தம் அது தர்க்கானந்தான் பேருக்கு தான் தர்கான அதனால இது ஒரு மாயை இது பிரம்மாண்டமான மாயிலேயே மாயினுடைய ஆள் என்னன்னா அது தர்க்க தான் இதுக்குள்ளே போயிட்டோம் அதுலேருந்து முடியாது அப்படி ஒரு சில சமய சில பேருக்கு இந்த மேக்ஸ் பார்த்திருக்கீங்களா அவங்களுக்கு அதுலேயே போய்டும் மனசு அது ஒரு விதமான ஆனந்தத்தை இவர் அந்த தர்க்க பாஷையிலே தான் பதில் சொல்ற இவருடைய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தர்க்க பாஷை தான் இன்னும் சொல்லப்பட தர்க்க பாஷை ஆக்சுவல் தர்க்க பாஷைன்னு வரல ஆக்சுவல் தெற்கு பாஷை வரலையா அப்படின்னா ஆமாம் அதுக்கெல்லாம் பிரதிபக்ஷவாதம் பிரதிபக்ஷம் இப்படிலாம் சொன்னால் பிரத்தியோகி அனு யோகின்னு ஆரம்பித்தோம் ஓடியே போயிடுவீங்க நான் அப்படி தான் உங்களை பயமுறுத்த தயாராக இல்லை அதுக்கு நான் வந்து ஆசிரமத்தில் ஒரு விவகாரம் பண்ணக்கூடாது உட்காந்து இதே பார்த்துட்டே கிளாஸ் வந்தால் க்ளாஸ் எடுக்கணும் அப்படி இது ஏதோ சாப்பிடணும் ஏதோ உடம்ப தூய்மைப்படுத்திக்கணும் அவ்வளோதான் மற்ற நேரமில் புஸ்தகத்தில் இருக்கிற கண்ணை எடுக்கப்படாது அந்த தஞ்சாவூரில் நந்தி பண்ணுற போது அந்த சில்பி இப்படி பண்ணான் பாருங்கள் எத்தனைபாவுக்கு மடித்து மடித்து கொடுத்தான் ராஜா வந்து அந்த ராஜா ஒரு ஆளை வச்சுருப்பான் அடிக்கடி இப்படி இப்படி கையை நீட்டுவான் அப்படியே வச்சுருப்பான் பத்து ரூபாக்கு வாங்கி போடுவான் நான் பார்த்துக்கிட்டே தான் அப்படி பண்ணி பண்ணி பண்ணி இந்த நந்தியை செதுக்கினான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதில் இருக்கணும் அப்படி இருந்தால் பரவாய் நமக்கு என்ன தர்க்கம் இல்லையே அகம் பிரம்மாசே அதுல அந்த தர்க்க புத்தி இருக்குறோம் புத்தியை திருப்தி ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியுமா புத்தியை திருப்திப்படுத்தணுமா ஆத்மாவை திருப்திப்படுத்தணுமா பாரு புத்திருப்தித்து கர்மான அந்த கர்மா மிச்சாங்கிறது தெரியும் எப்படி மிச்சியா அதுதான் இப்படி யார் இருக்கிறதுனால அப்ப கர்மா தீர எடுத்து கர்மாத்தீரிய வியாபகாரிக சத்தியம்னு சொன்னாலும் அது பாரமார்த்த திருஷ்டி சொன்னாலும் அது எப்படி மிச்சிய இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பிறகு எனக்கு இப்போ தெளிவாக தெரியும் கர்மா தீரி மித்யா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் புத்திய திருப்திப்படுத்துகிற வேலைதான் புத்தியை திருப்திப்படுத்தினா தான் ஞான நிஷ்டின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆகினால என்ன பண்ண வேண்டியிருக்கு புத்திய திருப்தித்தான் ஆரம்பிச்சோம் கர்மாவா ஹேதுவா பலமா ரெண்டுமே அநாதின்னு சொல்லுகிறார்கள் ஹேது ஹேது வந்து ஆதியா இருக்கு பலத்துக்கு ஆதி ஹேது பலத்துக்கு ஹேது ஹேத்துவுக்கு பலம் ஆதி பலத்துக்கு ஹேத்து ஆதி அப்படின்னு யாருடைய மதத்தில் இருக்கோ இப்படி இருக்கும்போது அவர்களுடைய மதத்திலே இந்த அர்த்தம் இருக்குது இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டும் அநாதி என்கிறார்கள் இதை பார்த்துட்டோம் அப்புறம் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் முதல் லைன் அதே தான் அது எப்படின்னா யதா புத்ராத்து பித்துகு ஜென்ம பவேத்து ததா ஜென்ம பவேத் ஜென்மனா எதுலன்னா ஹேத்தோ ஆதிஹி ஃபலம் பலசிய ஆதிஹி ஹேத்து பவேத் அப்பாகிட்டிருந்து புள்ளை பிறகுறான் பிள்ளையிலேருந்து அப்பா பிறகுறான் அது எப்படி நடக்காதோ பிள்ளையிலேருந்து அப்பா பிறக்கிறதுங்கிறது நடக்காதோ அது மாதிரி அந்யோன்ய காரணங்கிறது சரி வராது அந்யோன்ய காரணம் சரி வராது மியூச்சுவல் இது வந்து பொருந்தாது அறிவியை ஏற்றுக்கொள்ளாது என்பது கருத்து அடுத்தது இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன் விகல்பம் ஞாபகம் இருக்கோ விகல்பம் எத்தனை சொன்னேன் ஞாபகம் இருக்கணும் ஆறு விகல்பம் சொல்லியிருக்கேன் முதல்ல ஹேத்துவா கர்மாவா அப்புறம் வந்து ஷரீரமாக முதலா அப்படின்னு முதல்ல இது கர்மா முதலுங்கிறது சரி வராதுன்னு சொல்லிட்டோம் அப்போ சரீரம் முதலானா சரீரமும் முதலாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் என்னது கர்மாவும் சரீரமும் ஒன்றுக்கொன்று காரணம் அப்படின்னு சொன்னால் சரி வருமானா அதுவும் சரி வராதுன்னு இப்போ பார்த்துட்டோம் நாலாவது ஹேத்து என்னதுன்னா ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்தது ஹேத்துவும் பலமும் கர்மாவும் சரீரமும் ஒன்றாவே வந்துடுத்து அப்படின்னா ஒன்றாவே வந்தால் சம்பந்தம் சொல்ல முடியாது அப்படி சொல்ல போகிற சம்பத்து संभवे हेतु ஷாணவத்ஷித்தவிய கிரமஸ்ய அசம்பந்தோவி உங்களுக்கு அந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்துக்கு கீழ் அன்பையும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் முதல்ல அதுக்கு சொன்னது தான் பதின பதினாலாவது ஸ்லோகத்தில் சொன்ன பதினாலாவது ஸ்லோகத்தில் அன்வையத்தை நீங்கள் ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா புரியும் அதேதான் ஏஷாம் ஆதிஹி ஃபலம் ஃபலசே ஆதிஹி ஹேது அப்படி போட்டோம் எப்படி சொன்னாலே நம்பர் போட்டுக்கிங் இல்லையா நம்பர் நம்பர் ஒன்றுனா சொல்ல வேண்டாமே ஏஷாம் ஹேதோஹோ ஆதிஹி ஃபலம் ஃபலச ஆதிஹி ஹேது பவதி யாருடைய மதத்தில் ஹேத்துவுக்கு காரணமாக பலம் இருக்கிறதோ எவர்களுடைய மதத்தில் அத முதல்ல எவர்களுடைய மதத்தில் பலத்திற்கு காரணமாக ஹேத்து இரு காரணம் காரணமாக ஹேது இருக்கிறதோ அது சரியாகாது அப்படின்னு போடுவோம் அது சரியாகாது தத்து ந யுக்தம் நம்ம சேர்த்துக்கிறோம் சரி வராது புத்துமே தேசாம் முதலாம் ஆதிஹி பலம் இப்படியும் போடலாம் நீங்க ரொம்ப குழப்போ நீங்க கேட்டுங்க எழுத வேண்டியது இல்லை ஹேதோஹோ ஆதிஹி பலம் ஏஷாம் ஆதிஹி பலம் ஏஷாம் இப்படியும் போடலாம் எப்படி போட்டாலும் சரிதான் ஃபலம் எதா ஃபலாம் புது பித்தமன்மேன்மைய அப்பா புள்ளே அப்பா பிறக்கிறது நடக்குமானால் இது உன் நடக்கலாம் அது நடக்குமோ அது நடக்காது காரணத்திலிருந்து காரியம் வந்தாச்சுன்னா அது இன்னொரு காரியத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர தன்னுடைய காரணத்தையே தான் ப்ரொடியூஸ் பண்ணாது எப்படி பண்ணும் இந்த மரத்தில் விதை இருக்குன்னா அது இன்னொரு மரத்தை உண்டு பண்ணுமே தவிர இந்த மரத்து மரத்தே உண்டு பண்றதுங்கிறது நடக்குமா நடக்காது கர்மா கிடையாது அப்புறம் மூல காரணம் இருக்க முடியாது மூல காரணம் பலமாக இருக்க முடியாது அப்புறம் ரெண்டாவது என்னன்னா ரெண்டும் சேந்து மூல காரணமாக இருக்க முடியாது ரெண்டும் சேந்து சேந்துன்னா என்ன அர்த்தம் ரெண்டும் ஒன்னுக்கொன்னு காரண காரிய பாவமான மூல காரணம்னா அப்படி சொல்லணும் இரண்டும் ஒன்றுக்கொன்று காரணக்காரிய பாவரூபமான மூல காரணம்னா இடிக்கிறது எந்த பார்த்தாலும் இடிக்கிறது ஆக அது பொருந்தாது சொல்லியாச்சு இப்போ என்னன்னா சரி வம்பே வேண்டாம்ப்பா இது ரெண்டு சேந்தே வந்துருக்கு யுகபத் சம்பவா யுகபத் சம்பவ சொல்கிறார் இது இப்போ படித்தோம்ல ஸ்லோகத்தை படிச்சோமா பதினாறாவது ஸ்லோகம் படித்தோமா இது படித்ததே மாதிரி துவயா ஹேத்துபலையோ சம்பவ கிரமஹா ஏஷித்தவியா ஏசித்தவியாங்கிறது சங்கராச்சாரியர் நீ இந்த இதுக்கு இதுக்கு ஒரு ஆர்டரை நீ கண்டுபிடிச்சி தான் ஆகணுங்கில்லை சம்பவேலம் காரணம் இதுதான் காரணம் உற்பத்தி இந்த ரெண்டு தோற்றத்துக்கு கிரமஹா கிரமஹான் என்ன அர்த்தம்னா கிரமஹ கிரமஹ ஆர்டர் ப்ராப்பர் ஆர்டரை சொல்லு ஒழுங்கா சொல்லு இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம் போட்டு குழப்பாது கிரமஹம் ஆர்டர் கிரமம் முறை எது முதல்லங்கிறது முதல்ல எனக்கு சொல்லி ஆகும் நான் தான் விட நான் விடமாட்டேன் இப்போ வந்து சாஸ்திரப்படி சாஸ்திர பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கம் காரணமெல்லாம் சொல்ல முடியாது இரண்டு காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் சொல்றாங்க இப்ப நாட்டுல நான்கு அதிகார மையங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க அது அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு நான்கு அதிகார மையங்கள் இருக்கின்றன வந்து நாட்டின் நாட்டை ஆளுகின்றவர் ஒரு முதல்வர் இருக்கிறார் அந்த முதல்வருடைய குடும்பத்திலே புரிய ஆரம்பிச்சிடும் அந்த முதல்வருக்கு குடும்பம் ரொம்ப பெருசு காலம்பரம் ஒரு இடத்துல இருப்பார் மத்தியானம் ஒரு இடத்துல இருப்பார் அப்பேற்பட்டவருடைய குடும்பம் ஆகையினால என்னென்ன அந்த அதிகார மையங்கள் நாலு இடத்துல இருக்குன்னா நீங்க உண்மையிலேயே அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம்னு ரொம்ப நெருங்கினவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள் ஆகியனால என்ன தெரியறதுன்னா ஒரே நேரத்தில் ஒரு ஐஏஎஸ் போய் நாலு பேர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் நடக்குமா ஒரு லீடர் சொன்னாதான் கேட்க தப்போ ஒரு ஈட்டம் ஒருத்தான் சொல்லணும் ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் சொன்ன சரியோ தப்போ ஒரு ஆடு பெரிய விசாரம் இருக்கு நமக்கு ஒரு காரணமா அநேக காரணமான ஒண்ணுதான் காரணம் காரியம் அநேகம் இதெல்லாம் இதுல இல்லை நானா உங்களுக்கு இடையில சொல்றேன்னே தவிர இப்ப வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு காரணம் எப்படி இருக்க முடியும் ரெண்டும் சேர்ந்து காரணமா ரெண்டு காரணமா ரெண்டுக்கும் காரணம் வேற ஏதாவது இருக்கா எவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க ஒன்னு காரணம் சொன்னா சரி வராது இது அதுக்காது அதுக்கு காரணம் அது இதுக்கு காரணம் அப்படி இருக்கிற போது ரெண்டும் சேர்ந்து அனாதின்னு நீ சொல்ல முடியாது இல்ல பாப்பா ஏசி தவியகா கிரமஹான ஆர்டரை நீ சொல்லி ஆகணும் நெருக்கிறார் சொல்லி ஆகணும் இல்ல ரெண்டு ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் காரண காரணத்துவேன அசம்பந்த யுகபத் சம்பவே சம்பவே அசம்பந்த சம்பவ சம்பவே அசம்பி ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்ததுன்னு சொன்னா நீ என்ன சொல்ற ஹேத்துவால பலம் பலத்தினால ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும் கவனிச்சு அதுவே ஒன்றுக்கு ஒன்றுங்கிறாங்க ஹேத்துன்னா என்ன இப்போ நம்ம கர்மான்னு அர்த்தம் பண்ணி வச்சுன்னு கர்மானே சொல்லுவோம் கர்மம் முதலா சரீரம் முதலாங்கிறது கேள்வி கர்மம் முதல்ல சொன்னாலும் சரி வராதுன்னு சொல்லிட்டோம் சரீரம் முதல்ல வர்றதுனாலும் சரி வராதுன்னு சொல்லிட்டோம் சரீரத்தினால கர்மம் கர்மத்தினால சரீரம் சொல்ல முடியுமான்னா முடியாது புத்திரா ஜென்ம பித்ரு பார்த்துட்டோம் இப்போ மூணும் போச்சு இப்போ என்ன சொல்கிறார் சரி கர்மமா சரீரமானு கேட்க வேண்டாம் கர்மமும் ஷரீமும் ஒரே நேரத்தில் வந்துது அப்படின்னு வச்சுட்டா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் காரணக்காரிய சம்பந்தமே நீ சொல்ல முடியாம போயிடுமே எப்படி சொல்லல பின்ஸ் பின்ஸுக்கு வந்து காரணக்காரிய சம்பந்தம் சொல்ல முடியுமோ காரணக்காரிய பின்ஸுக்கே ஒன்றுக்கு ஒன்று காரணக்காரிய சம்பந்தம் சொல்ல முடியாது அதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி மாட்டுக்கு ஆட்டுக்கு எருமைக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு கொம்பு ஒரே நேரத்தில் முளைக்கிறது விஷாணவத்து இந்த கொம்பு இந்த கொம்புக்கு இந்த கொம்புக்கு என்ன சம்பந்தம் காரண சம்பந்தம் ஒரு நாள் நடக்காது விஷாணவத்து விஷாணம்னா என்ன கொம்புன்னு அர்த்தம் ஸ்ருங்கம் கொம்பு விஷாணம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் அது பேர் கொம்புன்னு பேர் எனக்கு இப்போ சொன்னோடனே அப்படி ஞாபகத்துக்கு சும்மா இதுக்கும் சம்பந்தம் இருக்குது பிறந்த ஊரில் கோவிலில் ஒரு சுவா ஒரு தீர்த்தம் இருக்குது அதோடய ஜோக்காக போயிடுத்துது அது பெரிய அளவில் ஜோக்காக எடுத்தது அதாவது அந்த கோவிலில் பசுமாடு சுவாமிக்கு பூஜை பண்ணது மாதிரி கதை நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோவில் இருக்குது அதாவது பசுமாடு வந்து புத்துக்கிட்ட பால் கறந்தது இந்த கதை நிறைய சொல்லுவாங்க அது மாதிரி என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து பால் கறந்தப்போ தினம் அது அபிஷேகம் காராமசம் தினம் வந்து பால் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தது அந்த மாட்டோட பால் குறையிறத பார்த்தாங்க இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தா ரகசியமாக பார்த்தா அந்த புத்தில் பால் சுரிஞ்சுட்டு இருந்தது அப்புறம் அந்த புத்தை வந்து உடச்சி பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்வயம்பு மூர்த்தி இருந்தது அந்த மூர்த்தி அந்த நேரத்தில் வந்து பால் சாப்பிட்றதுக்கு வேகமாக கன்று ஓடி வந்தது அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த சுவாமி அந்த அந்த சுயம்புமூர்த்தி மேலே கால் வச்சது அதோடய சுவடுன்னு இருக்குது பாருங்க அப்படின்பாங்க சுவடு இருக்குது அந்த சமயத்தில் இந்த மாடு என்ன பண்ணித்தான் கொம்பால் பூமியை கீரி பூமியை கீரி அதுலேருந்து தண்ணி வந்து அந்த தீர்த்தத்தினால பூஜை பண்ணாங்களாம் அதுக்கு பேர் ஸ்ருங்க தீர்த்தம் அப்படின்னு பேர் கொம்புனால கீரி பூஜை பண்ணதுனால ஸ்ருங்க தீர்த்தம்னு இந்திருங்கிற பதம் வந்து காலப்பகுதியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ருங்கிறது சிங்கன்னு ஆயிடுச்சு அப்புறம் கடைசியில் அதுக்கு பேர் சிங்க தீர்த்தம் வச்சுட்டான் மேலே மேலே போர் எழுதிப்பட்டா சிங்க தீர்த்தம் ஒரு பிறவர் வந்தார் ஒரு பெரிய செட்டியார் வந்தார் இது வந்து இந்த தீர்த்தத்துக்கு நல்ல கட்டணம் கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு கட்டி ஒரு அழகாக கிணறு மாதிரி அழகாக கல்லாம் வச்சு அழகாக கட்டி பெரிய சிங்க பொம்மையை புதுசாக வச்சு பிரம்மாண்டமாக இருக்கும் சிங்கபொங்க அதை வச்சு அந்த அதில் இன்னொரு டெக்னிக் வேறு பண்ணாங்க அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி ஒரு கல்லுலேயே எல்லாம் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது நான் அதெல்லாம் பார்த்தா இது ஒன்றும் வேலையா இல்லை ஒன்றுமே இல்லை அது என்னென்னா அந்த அந்த அழகா அந்த கல் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அந்த தண்ணியை இறைச்சி ஊத்துவோம்னாங்க வெளியில ஒரு சிங்க முகத்தோட ஒரு அழகா இருக்கும் பெருசாக அது வாய் வழியாக தண்ணி போகும் பெருசாக இருக்கும் வெளியில் இந்த கோடி தீர்த்தம் விடுறாங்க பாருங்க ராமேஸ்வரத்தில் அது மாதிரி அப்படி இருக்கும் எப்படி பாருங்க சிங்க தீர்த்தம் சிங்க தீர்த்தமான கதை அதுக்கு சிங்க உருவத்தை கொடுத்த கதை இது ஒரே அசிங்கமாக போயிடுது விஷானத்துலருந்து ஸ்ருங்கத்துக்கு போய் சிருங்கத்திலிருந்து சிங்க தீர்த்த கதையை சொல்லி திரும்பும் கர்மகம் இது கொஞ்சம் இப்படியே இருக்கா ட்ரை இருக்கு ட்ரை கிடையாது ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை கிடையாது இது ட்ரை மாதிரி இருக்குது ஆகையினால என்ன சொல்கிறேன்னா இது இடையில கொஞ்சம் பூர்ணமாக அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அதனால் விஷாணவத்து விஷாணவத்துனால் கொம்பை போல ஒரே நேரத்தில் ரெண்டு கொம்பு முளைக்கிற போது இது காரணக்காரிய சம்பந்தமே இருக்காதேப்பா ஆகையினால கிரமஹா ஏஷித்தவ்யா நீ கிரமத்தை கண்டுபிடிச்சே ஆன விட மாட்டேன் நான் கார்னர் பண்ணுவேன் பதில் சொல் இல்லை இல்லை சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லிட்டு இருந்தாலும் சாஸ்திரம் இன்னும் எவ்வளவோ சொல்லியிருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு இது மாத்திரம் சொல்லிட்டுருக்கு சாஸ்திரத்தில் பிரம்மை சத்தியம் சொல்லியிருக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சொல்லியிருக்கு அதெல்லாம் அந்த வாக்கியமெல்லாம் என்ன அர்த்தம் அதுக்கு நீ அர்த்தம் சொல்லி ஆகணும் இல்லையா ஜீரிய நிரூபிக்க முடியாது அஜாதிவாதம் வரணும்னா என்ன பண்ணணும் கிடையாதுன்னா என்ன அப்புறம் காரண விசாரம் அனாவசியம் காரியம் இல்லேங்கிறத புரிய வச்சுட்டா காரண விசாரம் அனாவசியம் ஆகவே ஜகத்துக்குள்ள இருக்கிற காரண காரியத்திலேயே தோஷத்தை சொல்லிவிட்டா அதை வச்சுக்கொண்டே தோஷத்தை சொல்லிட்டா ஜெகத்காரணத்துக்கு இருக்கிற தோஷத்தையும் சுலபமாக சொல்லிவிடலான்னு கருதி சொல்லிக்கொண்டிருக்கிறார் கௌடபாதாச்சாரியார் ஆக இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஹேத்துபலையோ சம்பவே துவயா கிரமஹா ஏஷித்தவ்யா புரியுறது இல்லையா சிம்பிள் அண்மையந்தான் இது அசம்பு விஷாணவத் அசம்புஃபலையோய கிரமித்தவிய வந்தாலே தரணும் ஆகினால எந்த காரணத்தினால் ஒன்றா ஒரே நேரத்தில் தோன்றினால் கொம்பை போல எப்படி சம்பந்தம் இருக்க முடியாதோ அக்காரணத்தினால் நீதுபலத்திற்கு ஹேதுபலனின் தோற்றத்துக்கு கர்மசரீரத்தின் தோற்றத்துக்கு முறையை நீ கண்டுபிடித்தாக வேண்டும் ஒரு வழிமுறையை நீ கண்டுபிடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்ற அவனை நல்ல யோசிக்கும்படி செய்கிறார் சரி அடுத்தது கதம் அசம்பந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கறத எப்படி சொல்ல போற ஸ்லோகத்தை படிக்கலாம் பலாது பிரசித்தி அப்பிரசித்தேது அசி கதம்ேத்து ஃலமுிஷியா இது வந்து பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தினுடைய விளக்கம்தான் புதுசாக இன்னும் கருத்து வரலை ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப கடுமையான முறையில் சொல்கிறாரு ஆனால் சிம்பிளான விஷயங்கிறது புரிகிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நானே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டி இருக்குது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே கிளாரிட்டி இல்லையோ திரும்பவும் கிளாரிஃபை பண்றதுக்கு நான் முயற்சியை மேற்கொள்வேன் என்று உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாருங்கள் ஆறு சொல்லியிருக்கோம் ஆறுல வந்து ஒன்று கர்மா ரெண்டாவது மூணாவது ஒன்றே ஒன்று அப்படின்னு சொல்லி மூணாவது சொல்லியிருக்கோம் நாலாவது யுகப்பத்துன்னு சொல்லியிருக்கோம் அஞ்சாவது என்ன சொல்லியிருக்கோம்னா பரம்பரான்னு சொல்லியிருக்கோம் பரம்பரான்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஹேது பல பரம்பரா சொல்லிரு அப்புறம் இந்த ஹேது பல பரம்பரா வந்து என்ன சொல்லுபல பரம்பர பரம்பரான் சொல்லிடுறாங்க இந்த ஹேதுபல பரம்பரா எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இந்த ஹேது பல பரம்பரையில எது முதல்ல திரும்பவும் கேட்போம் விடமாட்டோம் நீ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க விட மாட்டேங்கிறீ எது முதல்ல பல பரம்பரை இருக்கே இந்த பரம்பரைக்கு முடிவு உண்டா இல்லையா கேள்வி நம்மளுக்கு இருக்கேன் இதுக்கு ஆரம்பம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்ட ஆரம்பம் இல்லைன்னு ஆரம்பம் இல்லைங்கிறது வந்து ஹேதுவுக்கா பலத்துக்கா பரம்பரைக்கா புரியுதா கரம்பரை சொன்னதுதான் சொல்லிட்டே இருந்தா இது ஆரம்பம் இல்லைங்கிறது ஹேத்துவுக்கு ஆரம்பம் இல்லையா பலத்துக்கு ஆரம்பம் இல்லையா பரம்பரைக்கு ஆரம்பம் இல்லையா இல்லைன்னு சொன்னியானா என்ன ஆகும் பலத்துக்கு ஆரம்பம் இருக்குன்னு சொல்ல வேண்டி வரும் இல்ல ஹேது பல பரம்பரைக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொல்லி பலத்துக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொன்னா ஹேத்துவுக்கு ஆரம்பம் இருக்குன்னு சொல்ல வேண்டி வரும் இல்லை இல்லை ரெண்டு இல்லை இந்த பரம்பரைக்கு தான் சேரும்னா பரம்பரைங்கிறது ஹேது பலம் இல்லைனாலே பரம்பரையே கிடையாது ஹேது பலன் ரெண்டுமே இல்லைன்னா பரம்பரையும் கிடையாது பரம்பரைக்கு எங்கே அர்த்தம் பரம்பரைங்கிற சப்தத்துக்கு சப்ஸ்டான்ஸே எதுன்னா இந்த ஹேதுவும் பலமும் தானே பரம்பரைங்கிற பதத்துக்கே இருப்பை கொடுக்கறது அப்படி இருப்பை கொடுக்குற போது ஹேது பலனில் எதுக்கு நீ வந்து இது சொல்ல முடியாது அனாதித்துவத்தை வந்து அநாதீங்கிற குண தன்மையை ஹேதுவுக்கும் சொல்ல முடியாது எதுக்கு பலனுக்கும் சொல்ல முடியாது பரம்பரைக்கும் சொல்ல முடியாது நான் ஹேது பலனுங்கிற சப்தத்தை அதிகமாக யூஸ் பண்ணுற ஓகே அவங்களுக்கு சரினா உபயோகப்படுத்துகிறேன் இல்லாட்டி கர்மா சரீரம்னே சொல்கிறேன் இப்போ இங்கே மறந்துடவே கூடாது ஏன்னா அவங்க எந்த மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியிலே பேசுறது ஒரு நல்லதுன்னு ஒரு சம்பிரதாயம் அதுக்காக வேண்டியது சொல்லிருக்க அவர் என்ன சொல்கிறார் ஹேத்து வந்து பிரசித்தமாக பலன் பிரசித்தமாக இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் ஹேத்து பிரசித்தமாக பலன் பிரசித்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பலன் வரத்துக்கு முன்னால் ஹேத்து இருக்கணும் ஹேத்து இருந்ததுன்னா பலன் பிரசித்தம் இல்லை படைப்பு வரத்துக்கு முன்னால் எப்படித்தானே விதமாத்திரம் இருக்குது பலனே இல்லை அந்த பலன் வந்தால் தான் ஹேத்து வரப்போகிறது புரியுதா இந்த கிளாஸ் இந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு தடுமான போகிறது சொல்கிறேன் ஏன்னா நானும் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஹேத்து இருக்குது பலம் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பரம்பரைன்னு சொல்லிவிட்டால் வம்பு இல்லை இந்த பரம்பரையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கர்மா ஒன்று இருக்குது வச்சுக்கோ அசியம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கர்மா ஒன்று இருக்குது நம்பர் ஒன் கர்மா ப்ரொட்யூஸ் நம்பர் டூ பலம் இல்லை ப்ரொடியூஸ் நம்பர் ஒன் பலம் அப்படி சொல்லணும் நம்பர் ஒன் கர்மா ப்ரொடியூஸ் நம்பர் ஒன் பலம் முதல் கர்மம் முதல் பலனை தோற்றுவிக்கிறது அப்புறம் முதல் பலன் ரெண்டாவது கர்மத்தை தோற்றுவிக்கிறது இரண்டாவது கர்மத்தை தோற்றுவிக்கிறது இந்த ரெண்டாவது கர்மம் ரெண்டாவது பலனை தோற்றுவிக்கிறது இந்த ரெண்டாவது பலன் போறது இல்லையா இப்படிதான் போயிட்டு இருக்கு எங்க ஆரம்பிக்கு ஆரம்பிச்சிருக்கணும் இப்படியே போயிட்டு இருக்குன்னா இந்த ஹேத்து பலம் ஹேத்து பலம் ஹேத்து பலம் சொல்லிக்கிட்டே இருக்கோமே இந்த ஹேது பலன் இருக்கிற போது இன்னொன்று போது ஹேத்துவே இல்லாத போது பலன் எங்க பலனே இல்லாத போது ஹேத்து எங்க ஆகியனால் நீ சொல்றது அப்பிரசித்தம் பிரசித்தமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்ன இது வந்து பொருந்தாது இப்படி ஒரு விஷயத்தை நாங்க பார்த்ததே கிடையாது அனுபவத்திலே கிடையாது பலாது உற்பத்தியமான அப்பா புத்திரன் பிறந்ததுக்கு பிறகு புத்திரன் இருந்து அப்பா வரா அப்படிங்கிறது எப்படி சரி வராதோ அதே மாதிரி பலன்ல இருந்து ஹேத்து வர்றது ஹேத்துல இருந்து உற்பத்தியாக கூடிய ஹேத்துவானது அது தோன்றவே இல்லைங்கிற ஹேத்துவே தோன்றல அப்பிரசித்தா ஹேத்து கதம் பலம் உற்பத்திஷ்யூ எப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒன்று புரிகிற மாதிரி இருக்கா மகாதத்துவ மாதிரி தான் இருக்குது நிறைய பார்க்க வேண்டும் எல்லாம் இப்போது நமக்கு ஒன்றில் சந்தேகம் வந்ததுன்னா அது வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு ஒரு சொல்லில் நமக்கு சந்தேகம் வந்துன்னு வச்சுங்களேன் அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் டிக்ஷனரியை பார்க்குறோன்னு வச்சோம் அதில் இன்னொரு சொல்லு வருது அந்த சொல்லும் புரியல சரி அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் இன்னொரு சொல்லு சொல்ற அதுவும் புரிய மாட்டேங்குது சொல்லுக்கு அர்த்தம் சொல்ல போட்டு அப்ப என்ன மூணு சொல்லுக்கும் நமக்கு அர்த்தம் புரியுது இந்த ஸ்லோகம் அப்படித்தான் இருக்கு பலம் என்ன சொல்றார் ஹேத்துவானது தோன்றவே இல்லை பிரசித்தினராச்சாரியார் தோன்றவே இல்லை பலனிலிருந்து தோன்றக்கூடிய காரணம் தோன்றவே இல்லை உன்னுடைய மதத்தில் பலனிலிருந்து தோன்றக்கூடிய காரணம் தோன்றவே இல்லை தோன்றாத தோன்றாத காரணத்திலிருந்து தோன்றாத காரணத்திலிருந்து பலன் எப்படி தோன்றும் இதுதான் இதுக்கு அர்த்தம் பலனிலிருந்து உண்டாகின்ற பலனிலிருந்து உண்டாகின்ற ஹேத்துவானது அது நீங்கள் போட்டுக்கலாம் சரீரத்திலிருந்து உண்டாகின்ற கர்மமானது தோன்றவே இல்லை சரீரத்திலிருந்து உண்டாகின்ற கர்மமானது தோன்றவே இல்லை தோன்றாத கர்மத்திலிருந்து தோன்றாத கர்மத்திலிருந்து தோன்றும் இன்னைக்கு முழுக்க இதை உபாசனை பண்ணுவோம் எப்படி தோன்றும் அப்படின்னா சரீரமும் தோன்றாது கர்மமும் தோன்றாது நீ தோன்றுகிறது நினைக்கிறது முட்டையா கோியா தென்னை மரமாக தேங்காயா விதையா மரமாக ஒன்றும் ஆகையினால என்னென்னா இது இது இருந்தால் தான் அது வரும் இது இது அது வராது இப்போ கர்மா இல்லைன்னா பலன் வராது இல்லை பலம் இல்லைன்னா ஹேத்து வராது ஹேத்து இல்லைன்னா பலம் வராது அப்போ ஏதோ ஒன்று முதல்ல வரணும் எது முதல்ல வருதுன்னு உன்னாலும் சொல்லவே முடியலன்னு சும்மா உழைப்பின் இருக்கே தவிர எது முதல்ல வருதுங்கிறத சொல்லு பார்ப்போம் நீ அதுதானே எனக்கு ரொம்ப முக்கியம் எது முதல்ல வருதுன்னு சொல்லு எனக்கு எது முதல்ல வருதுன்னு சொல்ல முடியலையே அப்படின்னா அப்படி சொல்ல முடியலேங்கிறத முதல்ல சொல்லி தொலைக்கிறது எது முதல்ல வர்றதுன்னு சொல்ல முடியலையே அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எது முதல்ல வர்றதுன்னு முதல்ல சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் எதுவுமே வரல வரல வரலேன்னு வரட்டு கத்து கத்தின் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறார் இது நம்ம பாஷையில் இப்படி பேசிக்கணும் அப்படி ஒன்றும் அங்கே இல்லை அப்படி சொல்லிக்கணும் எது முதல்ல வந்ததுன்னு பிடிக்கிறார் அப்படி மென்னியை பிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்தது எது சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லுற மாதிரி பிடிக்கிறார் அவன் என்ன சொல்கிறான் சொல்ல முடியல சொல்ல முடியல ஒத்துவ ஒண்ணுமே வரலன்னு சொல்லு எங்க பெரியவங்கள்ட்ட கொஞ்ச நேரத்தில் சொல்லப்படுறார் பாருங்க நான் இதை இன்னும் எனக்கும் இன்னும் கொஞ்சம் நான் யோசிக்கணும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதுதான் விஷயம் இதனுடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியுறதோ இல்லையோ முதல் காரணத்தை நீ ஃபஸ்ட்டு சொல்லியா முதல் காரணமே பிரசித்தமாகலேன்னா ரெண்டாவது காரம் எப்படி வரும் காரியம் காரணம் வந்து அப்பிரசித்தமான காரணத்தை வச்சுட்டு பிரசித்தமான இந்த ஜென்மம் உண்டாச்சுன்னா பிறக்காத ஒன்றிலிருந்து பிறப்பது எப்படி தோன்று அசத்காரியவாதம் மாதிரியே தான் இருக்குது பிறக்காத ஒன்றில் இருந்து பிறப்பு எப்படி உண்டா காரணமே பிறக்கவில்லை காரியம் எப்படி பிறக்கும் அதுதான் கேள்வி இவன் என்ன சொல்றான் இதுக்கு அது காரணங்கிற எது முதல் காரணம் அதை சொல்லுங்க அதை சொன்ன நம்ம என்ன சொல்லிடுறோம் அதுதான் இதுல இருந்து வந்திருக்கேங்கிறோம் சரி இத காரணம் அதான் இதுல இருந்து வந்துருக்கேன் எப்படி சொன்னாலும் மாட்டிக்கிறான் பாருங்க புரியுதா தலையாற்றீங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் ஒன்றும் இல்லை முதல் காரணம் என்னன்னு சொல்ல சொல்லுன்னு சொல்லப்படாது அப்படி சொன்ன பலத்திலிருந்து உண்டாகின்ற ஹேது உனக்கு பிரசித்தமாகவில்லை பிரசித்தமாகவில்லைன்னா அர்த்தம் தோன்றவில்லைன்னு அர்த்தம் அதுவே உனக்கு பலனிலிருந்து தோன்றும் கா ஹேது தோன்றவில்லை சரீரத்திலிருந்து உண்டாகும் கர்மமே உனக்கு தோன்றவில்லை உண்டாகாத கர்மத்திலிருந்து உண்டாகாத கர்மத்திலிருந்து சரீரம் எப்படி தோன்ற முடியும் அப்படி கேட்டுவிட்டார் இதுல இருந்து என்ன அர்த்தம்னா உன்னால் முதல் காரணத்தை நிரூபிக்க முடியாது என்பதை நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னால் முதல் காரணத்தை முடியாது என்று நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னார் அடுத்த படிக்கலாம் லிஷ் கத்தர்பூர்வேஃலா ிேது பூர்வ நிஷ்பம்ே ஆஹா இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை அனாதிங்கிறது சரியா வரா அதுங்கிறது முக்கியமான விஷயம் அவர் ஆரம்பிக்கிறவோ சொன்னார் இல்லையா முதல்ல ஹேதோ பலச அநாதிகி கதம் தைகி உபவர்ணதே ஹேதுவுக்கும் பலனுக்கும் அநாதீங்கிற அந்த தன்மையை அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் அப்படின்னா அர்த்தம் எப்படியும் வர்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம் எப்படி வர்ணிக்கிற ஆட்சேபார்த்தம் அது சம்பந்தம் வராதுன்னு சொன்னார் இப்போ ேதோ சி ஃபாத் பலசிதி படிக்கணும் எதிர் சித்தி ஹேத்துவினுடைய சித்தியானது ஹேத்துன இன்னர் நல்ல வேணும் ஃபலம் வந்து ஹேத்துவினுடைய சித்தியானது பலனிலிருந்து உண்டாகிறது எதி ஹேதோ சித்தி ஃபலாத் சம்பவத்தி பலனிலிருந்து உண்டாகிறது பலனிலிருந்து தான் ஹேத்துவுக்கே சித்தி ஏற்படுறது ஷரீரத்திலிருந்து தான் கர்மாவுக்கு சித்தி ஏற்படுறது சரீர சித்தியும் கூட கர்மாவான் ஏற்படுறது ஃபலசித்திச் ஹேத்துதா பவது தீங்குறது மேலே போட்டுக்கிறதுனாலே சித்தி ஃபலாத் ஃபலசிச்சேத்து பண்ணிக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் தரத்து பூர்வனம் எஸ் சித்தி ரப்பேட்சையூங்கராஜ் திரூ ாலும்ரி வரா அதுக்கு மேல போ ஒன்று இரண்டில் ஒன்று இரண்டில் எந்த ஒன்று முன்பு தோன்றியது பல்லவி ஓயவே மாட்டேங்கிற இந்த இரண்டில் எந்த ஒன்று முதலில் தோன்றியது அபேட்சையா எஸ்ய சித்தி அபேக்ஷையா பூர்வ சித்தி அபேட்சையாங்க எது சார்ந்து தோன்றியது ஹேதுபலையோ எஸ்ய பச்சாத் பவினஹா சித்திங்க பஷா சித்திஹி பூர்வ சித்தியபே இந்த சித்திரபேஷையாங்கிறது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா எந்த எந்த எந்த காரியம் எந்த பலனுடைய சித்தியால் பலன் போட வேண்டாம் எதனுடைய சித்தியானது எதை சார்ந்து நிகழ்கிறது எதனுடைய சித்தியானது எதை சார்ந்து இயங்குகிறது முதல்ல எது வந்ததுன்னு சொல்லு திரும்ப அதே கேள்வி உங்களால் முடியாதுன்னு நம்ம இதெல்லாம் முன்னாடி நான் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு இதனுடைய தாற்பயத்தை சொல்லிவிட்டேன் ஆனால் உங்களுக்கு இது புரியாட்டா கூட ஸ்லோகம் புரியாட்டா கூட காரிக ஸ்லோகங்கள்லாம் புரியாட்டா கூட இதனுடைய தாத்யங்களை காலம்புற வகுப்பில் நல்லாவே விளக்கி சொல்லியிருக்கேன் ஏது ஹேத்துவா கர்மமாக சரீரமாக அந்யோன்யமா யுகபத்தா பரம்பரையா அநாதியா அந்தமா அநாதின்னா என்ன தோஷம் அனாதி அனந்தம்னா என்ன தோஷம் அனாதிங்குறதுல தோஷம் சொல்லிட்டோம் எதுக்கு அனாதியை போடுவே முடியாது அதனால அனாதி போட முடியாது சரி பரவாயில்ல அனாதிய ஒத்துக்கிறோம் அனித்தியம் ஆயிடும் அனிர் மோக் பிரசங்கம் இத்தனையும் சொன்னேன் அதுதான் இதோட சாரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இருபத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் இது போகிறது இருபத்தி மூன்றாம் ஸ்லோகம் வரைக்கும் போறதுனால இதை பத்து கார்கைகள் இருக்கிறதுனால இதை நம்ம திரும்ப விசாரம் பண்ணி திரும்ப என்ன இதுக்காக திரும்ப சொன்னதே சொல்லிட்டு போறதில்லை எப்படி அழகாக நிறைவு செய்ய முடியுமோ நிறைவு செய்ய பார்ப்போம் வந்து சொல்றார் பார்ப்போம் அஜாப்பீபி அரிஞ்சோவா புனிபு சில பார்த்து புரிஞ்சுக்க முடியாததாக இருந்தாலும் அது விளக்கப்பட்டு விட்டது காரிக்கிறது மிக கடினம் தான் காரிக்கையினுடைய லாங்குவேஜ் பாஷா அப்படி இருக்குனால தாற்பயம் இது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் நமக்கு அது திருப்தியாக தான் புத்தியை திருப்தி நினைக்கிறேன் திருப்தி வேண்டாம் தெரிஞ்சுக்கிறதான திருப்தி தேவையில்லை புத்திக்கு திருப்திக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே புத்திக்கு திருப்தி அப்படி திருப்தி அதுதான் நல்லது நல்லது ஒன்னும் தப்பு இல்லை என்ன சொல்ற அசி அபரிஞானம் கிரம கோபோசவா புனக்தி அசக்தி அபரிஞ்சம் அவிவேக்கா மூடதா இத்தியா இதெல்லாம் அப்புறம் சொல்றேன் காரிகை அப்புறம் படிக்கலாம் உனக்கு இதை விளக்குறதுக்கு சக்தி இது உனக்கு இதை விளக்கறத்துக்கு சக்தி கிடையாது உன்னாலையில யாராலையும் விளக்க முடியாது யார் வேணாலும் வரட்டும் எத்தனை சிருஷ்டியை பேசட்டும் நான் அதுக்கு தர்க்க ரீதியான பதில் சொல்ல தயாரா இருக்கேங்கிற எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் அவங்க சிருஷ்டியை பத்தி சிருஷ்டி காரண விஷயத்தை பத்தி பேசட்டும் நான் அந்த சிருஷ்டி காரண விஷயத்துல என்னெல்லாம் தோஷம் இருக்கு சாஸ்திர பிரமாணம் உருவகம் இருக்கட்டும் தர்க்கமாணத்தை வச்சுண்டே பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற தர்க்க பிரமாணத்தை வச்சு கொண்டே நான் பதில் சொல்லுவேன் எனக்கு சாஸ்திரத்தை இப்ப சாஸ்திரத்தை எங்கேயா சொல்றாரா பாத்தீங்களா நம்ம தான் அங்கே ஏதாவது கோட் பண்றோமே தவிர சங்கராச்சாரியர் பாஷ்யத்துல கோட் பண்றாரே தவிர எத்தம் ஆத்ம சர்வம் ஆத்ம அபூத் தத் வாக்கியத்தை அவர் கோட் பண்றாரே தவிர கௌடபாதாச்சாரியர் ஒன்னும் ஸ்ருதியை சொல்லலை ஆனா ஸ்ருதியை சொல்லாட்டாலும் தர்க்கத்தை பலமா வச்சுக்கொண்டு பேசுறத்தை தான் பதில் சொல்ல அதையேதான் பண்ணிட்டு இருக்கார் தர்க்க ரீதியான கேட்டு திரும்ப திரும்ப கேட்கிறார் ஆனா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்கு என்ன சொல்றது அதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறைக்குள்ளதான் பேசுவாங்க அவங்க அந்த முறையை மீறி அவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் ஏன்னா தர்க்கசாஸ்திரத்துக்கு ஒரு கிரமம் இருக்கு அந்த கிரமத்தில் தான் எல்லாரும் சிந்தனை பண்ணுவார்கள் இப்ப இங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அசக்தி உன்னால இது முடியாது அபரிஜானம் உனக்கு கிளாரிட்டி இல்லை உனக்கு தெளிவான அறிவு இல்லை அபரிஜானம் மூடத்தாங்கிற அபரிஜானம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஹேதுபலங்கிற சப்தம் சரி அதுக்கு இந்த அர்த்தம் தெரியலி இதை பண்ண முடியாது இட்இஸ் இம்பாசிபிள் முழுக்க நடக்காத விஷயம் அபரிஜானம் இதை கண்டுபிடிக்கவும் முடியாதுங்கிறது அபரிஜானம்னா என்ன அனிர்வச்சனீயத்வா அபரிஜானம்யரிஜானம் சொன்னா இத நிர்வச்சனியம் பண்ண உன்னால முடியாது உன்னால நிர்வச்சனியம் பண்ண முடியாதுன்னு என்னால் நிர்வச்சனியம் பண்ண முடியும் உன்னால இது வந்து உறுதிபட சொல்ல முடியாதுன்னு என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும் அப்புறம் நீ உறுதிபட சொல்லுவியா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா நான் தான் உறுதிப்பட சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் சிருஷ்டியே இல்லைன்னு சிருஷ்டியே இல்லைன்னு நீ சொல்ல உன்னோட தீரி என்ன கிரியேட்ட கிரியேஷனை பத்திரின் எனக்கு ஒரு தீரியும் கிடையாது சிருஷ்டி இருந்தால் தானே எனக்கு தீரியே எனக்கு படைப்பே இல்லை அப்படின்னு போது எனக்கேது தேரி கிடையாது கிடையாது என்ன என்னுடைய தீரியே அஜாத்திவாத் சிருஷ்டியே கிடையாது இப்போ புண்ணிய பாவமே உங்கள் மதத்தில் கிடையாதா கிடையாது உங்களுக்கெல்லாம் குரு கிட்ட பக்தி நமஸ்காரெல்லாம் கிடையாதா கிடையாது தர்மமா இருக்கீங்க பூஜை பண்றீங்க அனுஷ்டானம் பண்றீங்க ஒன்னும் பாக்கி இல்லை எல்லாம் நல்லா பண்றீங்க ஆனா வந்து ஏன் இப்படி வந்து இதெல்லாம் இல்லே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சதுனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்லுங்க இதெல்லாம் பண்ணினத்தினால தான் இல்லைங்கிறது புரிஞ்சுது அந்த இல்லைன்னு இதை பண்ணினத்தினால தான் இல்லைன்னு புரிஞ்சதுனால எதனால எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுதோ அதுக்கு நன்றியாக நான் அதை கடைப்பிடிச்சுருக்கேன் அவ்வளவு தான் அது நீ இருக்க நானும் இருக்கேன் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும் தைத்த விவகாரம் நடந்துட்டு தானே இருக்கு எந்த எந்த ஒரு விவகாரத்தில் இருக்கோமோ அந்த விவகாரத்தை எவ்வளவு தூரத்துக்கு ரியாலிட்டி கொடுக்கணுங்கிறதுல தான் நம்ம ஆழமாக சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கோம் நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா மாட்டிவிடுவேன் சம்சாரி ஆகிடுவேன் ஆயினால் இதுக்குள்ளேயே இரு நல்ல விவகாரம் பண்ணிட்டே இருத்தந்தே போயிடவே கூடாது கரோமி சொல்றோம் இவர் பண்ணினார் சொல்றோமே வியாசர் இன்றைக்கு நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் குழக்கட்டை நிறைய சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட்டு குழக்கட்டை வரலன்னு நினைக்காங்க வரல குழக்கட்டையெல்லாம் வரல ராத்திரி ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் அதனால் மறந்து வேண்டும் அது வந்து ரொம்ப எல்லோருக்கும் பண்ண முடியல அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் இன்றைக்கு விநாயக சதுர்த்தி விரதம் உபவாசம் இருப்பது சத்தியமானால் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தது இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா உபவாசம் இருப்பது உண்மையானால் இந்த நதி எனக்கு வழி விடட்டும்னா விட்டு விடுத்தோம்ண்ணா என்னையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழக்கட்டியாக முடிக்கிட்டு பொய்யை சொல்லிவிட்டு வேற நதியை கிடந்து போயிட்டுருக்கேன் நான் இதை சாப்பிட்டேன் உடம்பு சாப்பிட்டதுன்னா உடம்பு தானே நடந்து போகிறதுன்னா அதான் ஞான சக்தி நான் போகிறது அப்படின்னு போய்ட்டு போட்டு சும்மா இதுக்கா இதில் தாற்பயம் இல்லை புரிஞ்சுக்கணும் இந்த ஏதாவது இதுலேயே இருந்துன்றப்போ நம்ம கொஞ்சம் விட்டால் முஞ்சிடுவோம் அது மூங்கக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அடி அட்டின்னு அடிக்கிறார் சம்மட்டி அடிக்கிற மாதிரி சங்கராச்சாரியார் வந்து ரேகாதி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு கடைசி லைன் வந்து தத்வம் சிந்தைய தரிகிராத கஸ்தம் கோஹம் குத்த காமே ஜனநீ கோமே தாத்தி பரிபாவையம் அசாரம் விஸ்வம் தியாஸ்வப்னாரம் வரமாட்டேங்க இருக்கணும் பரவாயில்ல திந்தைய திந்தைய ததிய வரும் கொஞ்சம் நடந்து போகிறதே வரும் பஜகோவிந்தத்தில் இருக்கு அது வந்து கடைசி லயன் வந்து தத்துவம் சிந்தைய ததிக பிராதகா அப்படின்னு வரும் போயிட்டு போய்ட்டு அதனால் அசக்தி அபரிஞ்ஞானம் கிரம கோபகாங்கிற கிரம கோபகான்னு இடத்துல கோபம்னா நம்ம வழக்கமாக இருக்கிற கோபம் ஆங்கர்னு அர்த்தம் இல்லை கோப்பகான்னா குழப்பம்னு அர்த்தம் முறைக்குழப்பம்னு பேர் இந்த முறைக்குழப்பம் கேட்டிருக்கீங்க இல்லையா ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க இந்த பட்டி விக்ரமாயத்தன் கதை வரும் அம்மாவை பையன் கல்யாணம் பண்ணிப்பான் அம்மாவோட பொண்ண அப்பாக்காரன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படி இது ஒரு கதை இருக்குது அப்படி பண்ணின உடனே இவங்களுக்கு என்ன முறைன்னா புரியவே இல்லை இது ஒரு அப்பைய தீட்சர் கதை உண்டு ஒன்று அந்த அப்பைய தீட்சர் வந்து ஏதோ இந்த ஐயப்பன் இப்படி கை இப்படி வச்சுருந்தாரான் ஏதோ ஒரு கோயிலில் ஐயப்பன் இப்படி வச்சுருந்தார்கள் எண்ணத்துக்கு அப்படின்னா இப்போ வந்து அது என்னன்னா விஷ்ணு வந்து அம்மா விஷ்ணு வந்து அம்மா இப்போ வந்து சிவன் வந்து அப்பா இது இதில் இன்னும் ஒன்று இருக்கு இன்னொன்று மறந்து போயிட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி இது என்ன முறை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு ஐயப்ப வந்து கண்ணத்தில் கை வச்சு யோசிச்சுன்னு இருக்காரான் அதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க இது என்ன முறைய வச்சு என்ன முறையை வச்சு கூப்பிடுறது விஷ்ணுவ அப்பா அவர் அப்பான்னு கூப்பிடுறதா அம்மான்னு கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோ ஜோக்காக சொல்லுவாங்க போய்ட்டு போட்டு க்ரம கோப்பகா அது வந்து குழப்பமாக இருக்குது முறை குழப்பம்னு இந்த ஆர்டரே தெரியலன்னு சொல்லி அந்த சும்மா அந்த கதையெல்லாம் சம்பந்தம் இல்லை ஞாபகம் சும்மா அப்பப்போ இது மசாலாது இங்கே நமக்கு தாத்பரியம் என்னென்னா கிரம இந்த முறையில் குழப்பம் இருக்கிறது நம்ம அடுத்த வகுப்பில் இதை இன்னும் தெளிவுபடுத்துவோம் என்று சொல்லி நிறே ஜதின்முத்ததிம்தைக்கன்னோருமே மூதவி வோமவது வேயா மூத்த அய்யே ஜனே இன் அனந்தமாண்ட மெயேஷிக்க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 ஜகன்மாரிவிக்கீ சமீக்கீ